சத்குருஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ருக்மிணி கல்யாணம் வரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இந்த ஐம்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பத்தஞ்சு ருக்மணி கல்யாணத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருந்தது அத மூ மூலத்தை ஒருபடியும் ஒரு ஆவர்த்தி சேவிக்கணும் இல்லையா அதை அப்ப பார்ப்போம் தசமஸ்கந்தம் உத்தரார்தம் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஸ்லோகத்தை பார்ப்போம் பிராணாவசேஷ உசஷ்டோ த்விட்பிகி ஹதபலப்பிரபா ஸ்மரண் விருப்ப கரணம் விரட்ட ஆத்மனோரத மரன் விபம் விட்டமோ சே ஜட்டம் நாம நச மூர்மதி அப்பூ அப்பூ யவீசிம் குண்டிணம் நே தசா சேஜம் நாம நகரம் அஹ் துர்மதி அப்பீயசீம் குண்டிணம் நவேக் त्र वसदृषा भगवान्ीष्मकसुतां निर्जि भूमिपन पुरानीय उपये कुरु भगवान्ीष्मकसुतां निर्जि भूमिपन पुराय विधिवत उपय मे कु गौरी कल्याण वैभ वैष्मीक वैभोग तहोत्सव नृण यदुपुरिया गृह गृह अभूत अन्यभा कृष्णे यदुपथो नृप तथा महोत्सव नृना यदुपुर महायदुपुर गृह गृह तदा महोत्सव नृना यदुपुर गृह गृह அபூத் அனன்யா கிருஷ்ணேயுப்போ நிய முத பிரமஷ்டமணி குண்டலா பாரிபர்கம் உபாஜக்குஹோ வரையோ சித்ரவாசசோகம் நரா நாரியச்சமுதிதாக பிரமிருஷ்ட மணிகுண்டலா பாரிபர்கம் உபாஜக்முஹோ வரையோஹோ உபாஜக்ருஹோ வரையோஹோ சித்ரவாசசோகம் ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் ஐம்பத்தி ஒண்ணாவத்தஞ்சு நேத்திக்கே ஒரு ஆவர்த்தி பார்த்ததே இன்னைக்கு ரெண்டா ஒரு ஆவர்த்தி ரெண்டாவது பார்த்தோம் இப்போ அதனுடைய விளக்கங்கள் பார்ப்போம் அப்படி பலராமன் வந்து மாறி மாறி கிருஷ்ணனுக்கும் அந்த ருக்மி ருக்மிணிக்கும் சொல்லிவிட்டும் அந்த ருக்மியையும் கொஞ்சம் கண்டித்து சொன்னப்புறம் பலராமனால் இப்படி வந்து ஒரு சமாதானப்படுத்தப்பட்டப்புறம் ருக்மிணி துக்கத்தை விட்டாள் விவேகத்தால் மனசை சமாதானம் பண்ணி கொண்டாள் வந்து ஒரு ஒரு இதுதான் இதுதான் ஒரு ஒரு காட்சி தான் அப்படி சத்துக்குளால் அப்படி கொல்லப்பட்ட சைன்யத்தையும் ஆமாம் அதாவது யாரவ சைன்யங்களால் யாதவ சத்துருக்கள்னு வச்சுட்டா இவனுடைய ருக்மி அவனுடைய சைன்யத்தை முடிக்கப்பட்டது அப்படி யாதவ சைன்யங்களால கொல்லப்பட்ட சைன்யத்தையும் பராக்கிரமத்தையும் கொண்டவனான ஆனால் உயிர் மாட்டும் பாக்கியை விடப்பட்டவன் வீணாக மா அவனுடைய மனோரதம் நினப்பெல்லாம் மாறிடுத்து அப்படி மனோரதத்தை கொண்ட ருக்மியானவன் தனக்கு எப்படி ஒரு அவமானம் பண்ணது விருப்பம் பண்ணது ஒரு அபமானம் வராப்பில் இஷ்டத்துக்கு அந்த கேசங்கள் எல்லாத்தையும் மாறி மாறி ஒரு குடுமிக அஞ்சு குடுமி வச்சு அப்படி எல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கீங்க அப்படி விருப்பம் பண்ணுறத பார்த்து நினைச்சு கொண்டு தான் வாசம் செய்வதற்காக போஜகட்டம்னு சொல்லப்பட்ட பெரிய ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணான் துருபத்தியால கிருஷ்ணன முடிக்காமலையும் தங்கையான ருக்மணியை திரும்பி கொண்டு வராமலையும் குண்டினபுரத்தில் நான் வந்து பிரவேசிக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ப பிரத்தேக்கியம் மற்ற ராஜாக்களில் தலையில் அடித்து சொல்கிறப்ப சொன்னேன் அதனால் இந்த குண்டினபுரத்துக்கு போகாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் சத்தியத்தை கடைப்பிடித்தான் வந்து போஜகடம்னு சொல்லப்பட்ட பெரிய பட் பெரிய பட்ட நிர்மாணம் அங்கே இருந்தேன் கோபத்தோடு வந்தேன் ஏ கௌரவ சிரேஷ்டரே அப்படின்னு பரீட்சித்தை கூப்பிட்டு சுகபிரமணிகள் சொல்றார் இப்படி கிருஷ்ண பகவான் இப்படி ராஜாக்களை எல்லாம் ஜெயித்து பீஷ்பக மகாராஜாவினுடைய அந்த கடைக்குட்டியான புத்திரியான ருக்மிணிய தன்னுடைய பட்டணத்திற்கு அதாவது துவாரகைக்கு அழுத்தின்னு வந்து தன்னுடைய வீரியத்தை காண்பித்து அழைத்து கொண்டு வந்து வீரியத்தை காண்பித்து அழைத்து கொண்டு வந்து முறைப்படி விவாகம் செய்து கொண்டாள் விதிவத்து உப ஏ விதிவத்து உப ஏ விதிவத்து உபயேமே அதுதான் விஷயம் அதனால் வி முறைப்படி விவாகம் செய்து கொண்டாள் அப்போ ஹே அந்த விவாக தினத்தில் துவாரகையில் யாதவர்கள்கிட்ட அதிப்பனான அந்த கிருஷ்ணன்கிட்ட ஏகாந்த பக்தி கொண்ட அந்த திருநாம் எல்லா மனுஷர்களும் அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் பெரிய உற்சவமா நடந்தது ஏன்னா எல்லாரும் இப்படி தங்கள் வீட்லேயே தங்கள் வீட்டை சேர்ந்த கிருஷ்ணனுக்கும் கல்யாணம்னு எல்லாரும் உற்சவமாக கொண்டாடினார்கள் இப்படி பரா பிரமிருஷ்டமணி குண்டலகான்னு சொல்கிற மாதிரி அப்படி ஜொலிக்கக்கூடிய ரத்த குண்டலங்களை கொண்ட புருஷர்களும் ஸ்திரீகளும் அதான் அப்படின்னா அவர்களாம் ஆபரணங்கள் அணிந்து கொண்டும் ஸ்திரீகளாட்டும் புருஷர்களாட்டும் மிகவும் சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட விசித்திரமான வத்தங்களை எல்லாம் கொண்டும் இப்படி வரனுக்கும் அதாவது கிருஷ்ணனுக்கும் ருமிணிக்கும் காணிக்கைகள்லாம் கொண்டு வந்து எல்லாம் சமர்ப்பணம் பண்ணார்கள் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகபிரம்மிகள் இப்படி பகைவர்களால் அதாவது இந்த யாதவ சேனைகளால் அந்த குண்டினபுரத்து சேன சேனைகள் வந்து முடிக்கப்பட்டன அதனால் அழிக்கப்பட்டு தான் மட்டும் உயிரோடு இருப்பதனுடைய பார்த்து உணர்ந்து தன்னுடைய எண்ணம் என்ன நான் வந்து கண்ணனை முடித்து விட்டு ருப்புணியை திரும்பி கொண்டு அது வரைக்கும் நான் போயக்கடத்துக்கு திரும்ப இதே குண்டினப்படுத்து திரும்ப வர மாட்டேன்னு சொன்னதை வச்சுட்டு தன்னுடைய எண்ணம் மற்றவர்கள்ட்ட அப்படி ஒரு ஒரு பிரதிஜை பண்ணிட்டு வந்து அதை நிறைவேறாமல் போனதை பார்த்து இவர்கள்லாம் தன்னை வந்து விரூபகரணம் பல விதத்தில் அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தினதை பார்த்த அவன் இருப்ப அவன் இருப்பதற்காக வேற ஒண்ணும் பண்ண முடியல அப்போ திருப்பி அந்த தன்னுடைய தந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு குண்டினபுரத்துக்கு போல போஜகடன் சொல்லப்பட்ட நகரத்தை நிர்மாணம் பண்ண அங்க வந்து கெட்ட எண்ணம் கொண்ட இப்படி இருந்தவன் கிருஷ்ணனா முடிக்காம தங்கையை மீட்காம குண்டினபுரத்துக்கு திரும்பி வர மாட்டேன் நுழைய மாட்டேன் ஒரு சபதம் பண்ணி தீர்மானம் பண்ணி உறுதி பூண்டு கோபத்தோட இருந்தனால இங்கே வசித்தான் அந்த போஜகடம் சொல்லப்பட்ட இடத்துல போஜகடம் என்றால் போஜனான ருக்மி சபதம் செய்த இடம் போஜகடம்னா போஜனான அந்த குண்டினபுரம் அங்க வந்து ருக்மி சபதம் பண்ண இடம்னு ஒரு காரணப்பெயர் மாதிரி ஆயிடுச்சு அப்போ இப்போ தான் இது சொல்கிறார் அந்த கல்யாண ஸ்லோகத்தை சொல்கிறார் சுகபெர்மிஷன் ஏ பரீட்சித் மகாராஜா பகவான் கிருஷ்ணன் இப்படி எல்லா எல்லா ராஜாக்கள் அரசர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு பீஷ்பக ராஜாவோடைய கடற்கூட்டியான அந்த புத்திரியான ருக்மணியை தன்னுடைய நகரத்துக்கு கூட்டு வந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் விதிவத்து உபயேமே விதிவத்தையும் உபயமே முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா எப்படி அதாவது தூக்கின் வந்தது இருக்கக்கூடிய அவ்வளவு எதிர்ப்பாலு எதிர்த்து தூக்கின் மற்றபடி திருமணம் செய்து கொண்டது முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் அதிலே இப்படி யார்வர்களுடைய நகரமான அந்த துவாரக்கையில் யார்வர்களுடைய ரட்சகன் அவர்களுக்கு வந்து தலைவனாக காப்பாற்றி கொண்டிருக்கிறான் நம்ம பகவான் கண்ணன் கிருஷ்ணன் அதனால் அவன்கிட்ட விடாத ஒரு தீர்மானமான அதாவது பிடிப்பான பிரியம் அன்பு ஸ்நேகம் கொண்ட ஜனங்கள்னா ஒரு அதாவது அந்த ராஜாட்டை இருக்கக்கூடிய ஒரு விஸ்வாசம் விஸ்வாசம் கொண்ட ஜனங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லையும் பெரிய கொண்டாட்டமாக இந்த கிருஷ்ணனுடைய கல்யாண திருப்புணி கிருஷ்ணன் கல்யாணத்தை கொண்டாடினார்கள் அப்படி நன்றாக நன்றாக அவர்கள் அனுபவித்தார்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அழகான குண்டலங்களும் மற்ற ஆபரணங்களும் அந்த புருஷர்களும் ஸ்தீகளும் எல்லாம் எல்லாம் தரித்து கொண்டோ அழகான வஸ்திரங்கள் பலவிதமான வண்ண வஸ்திரங்கள் கலர் கலர் வஸ்திரங்கள் டிசைன் டிசைனில் வஸ்திரங்கள்லாம் செய்து கொண்டு அந்த புது மணப்பெண்ணான ருக்மணிக்கும் அந்த மணமகனான கிருஷ்ணனுக்கும் சந்தோஷத்தோடு நிறைந்த பலவிதமான அன்பழுக்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படி செய்தார்கள் எல்லாரும் அந்த ருக்மிணி கிருஷ்ண கல்யாணத்தை அனுபவித்தார்கள் மேல அடுத்தது ஐம்பத்தி ஆறுல இருந்து இந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் ருக்மிணி கல்யாணத்தை முடித்து விடுவோம் புரிய புத்தபிதேந்திர கேதுபிஹி விசித்திரமால்யாம்பர ரத்ன தோரணை பபு பிரதித்வாரி உபக்லுப்த மங்களை ஆ கும்பா அகரு गुरु யிந்திரேத்துச்சித்திரத்னோக்மூர்ணுருதூபீபை சித்த மதச்சு ஆகூத்தேபு அது பராமரம் சித்த மரச்சு ஆஷ்டூபுஸ் பரமாக்கோரு சிஞயைகேய விதயருக்கு மித முன் சம்பிரமாத்து பரிதாவை விதர் குத்தையோ முன் சரி ருமிம் சொவ்வீ தரானோராஜக விரவிஸ்மியமான தரத்தரானோராஜகிரமித்த விரவிஸ்மி ாரம் அபூத்ராஜன் மகாமோதா புரோகசாருணிய ரமையோபேத்திருஷ்ட்வாயப்பதிம் காம்பம் அபூத்தராஜன் மகாமோதா புரோகசாம் ருக்மிணியா ரமயோபேத்தம் திருஷ்டுவா கிருஷ்ணம் சியப்பதிம் இப்படி ஒரு அழகாக துக்மிணி கல்யாணம் சொல்ல ஸ்லோகம் இந்த ணமான வரணம்னு சொல்லப்பட்ட பாகத்தில் சொல்லப்பட்டக்மிணி கிருஷ்ண கல்யாணம் அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் பார்ப்போம் ஒரு ஆவர்த்தி மறுபடியும் பார்த்துருவோம் ஐம்பத்தி ஆறுலேருந்து மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் உத்தரார்தான் ஐம்பத்தி நாலு அத்தியாயம் ஐம்பத்தி ஆறுலேருந்து பூர்த்தி அத்தியாய ஸ்லோகங்கள் சா விஷ்ணி புரிய விபிந்திரேத்துச்சித்மா பிரதிவரிப்பலுத்தமை ஆணகும்பாருதூபீபை சிபுரியத்தபிந்திரகேத்துச்சித்மாலியம் வரத்னோ பிரதிபுத்தமை ஆணகும்பாகுருதூபீபை சித்தமூத்தப்பேபு परामृष्ट रंभा पूगो पशोबिटा चिखमा चुद्धि अहूत प्रेषुभुजा கஜே ்வாஸ்து பராமரம் குரு சிஞயேய விதர் குத்திய மிதோ முன் சம்பிரமத்து பரிவாசிஞய விதர் குத்தையா மிதோ முழு தம்பம் சொவ்வீமான தரத்தரோராஜகிரசவிஷிதா ஸ்மியோதோரம் ருணிய ரோபேதம் திருஷ்டம் அபூத்ராஜன் மகாமோதா புரோகாம் ருணியா ரமோபேதம் திருஷ்டுவிம் அறுபதாவது ஸ்லோகம் இதோட அந்த அயம் முடிகிறது அர்த்தம் பார்ப்போம் இப்படி அந்த ாரப்டம் விரஷிபுரம் அப்படிப்பட்ட அந்த துவாரகாபுரி உயர்ந்த தூக்கப்பட்ட கொடிகளாலையும் அப்படி கொடிகள்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்காங்க தோரணங்கள்லாம் கட்டி விதவிதமான மாலைகளையும் அலங்காரம் பண்ணி வஸ்திரங்களாலும் ரத்ன தோரணங்களாலையும் ஒவ்வொரு வீட்டு வாயிலையும் அப்படி வைக்கப்பட்ட மங்கள திரவியங்களை கொண்டு நாலு பக்கங்களையும் பூர்ண கும்பலாலையும் அகில்கட்ட தூபங்கள் அதாவது சந்தன கட்ட தூபங்கள் வச்சுங்கோ அப்படி தீபங்களால அப்படி பிரகாசமா இருந்து அலங்காரம் பண்ணப்பட்டிருந்தார் விவாகத்திற்காக இந்த கல்யாணத்திற்காக அழைக்கப்பட்ட மகாராஜாக்களுடைய அவர்கள் வந்து யானைகள் கொண்டு வந்திருக்கார் அது மதத்தை அப்படியே மதத்தை பெருக விட்டு அப்படி மதத்தை பெருகவிடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய யானைகளால அந்த வீதி இருக்கு இல்லையா ஜலமா இருக்கு தனியா வந்து லாரியில கொண்டு வந்து பீச்சு அடிக்க வேண்டியது அந்த யானைகள் வந்து பெருகவிடக்கூடிய மத ஜலமே அந்த வீதிகளை நினைச்சிருக்கு அப்படி வைத்துக்கொண்டு கொண்டோ துவாரங்களில் அவருடைய வீட்டு வாசல்களில் அதாவது நுழை வாசல்களில் நுழைவாய்களில் வாழ மரங்கள் வாழைகளால் கட்டப்பட்டு வாக்கு கட்டப்பட்டு அப்படி இருந்தது அங்கேயும் தென்னாட்டில் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் அங்கேயும் இந்த துவாரக்கையில் அங்கேருந்து இருந்திருக்கு ஏதாவது வாழை மரம் கட்டுறது அதாவது கொல விட்ட வாழை மரங்கள் பாக்கு மரங்கள் பார்க்குமரங்கள்லாம் உண்டு கர்நாடக உண்டு அப்படியெல்லாம் கட்டப்பட்டு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது அதில் அந்த பட்டணத்தில் சந்தோஷத்தால் அப்படியும் பந்துக்கள் உறவினர்கள் உற்றர்கள் உறவினர்கள் வேண்டியவர்கள் கௌரவர்கள் செஞ்சையர்கள் கே கே தேசத்தார்கள் விதர்ப தேசத்தர்கள் விதர்பத்தில் வந்துட்டார்கள் அவர்கள்லாம் வந்தாச்சு அப்பா அவர் அதாவது அந்த குண்டினா தேசத்தினுடைய ராஜா இங்கே வந்துட்டார் அவர் அம்மா அப்பாவோட அப்படி வந்துட்டார்கள் அதாவது என்ன முறைப்படி ஆயிச்சார் அவர் வந்து அவர்கள் வந்து கன்னியாதாரம் பண்ணி கொடு பண்ணி குந்தி போஜர்களும் இப்படி ஒத்தருக்கு ஒத்தரை சந்தித்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக ரெண்டு வீட்டு அந்த பந்துக்களும் நண்பர்களும் எல்லாரும் ஒன்றாக கூடி சந்தோஷப்பட்டார்கள் அங்கே சொல்லப்பட்ட எப்படி ருக்மிணி ஹரணத்தை கேட்டு ராஜாக்களும் ராஜகுமாரிகளும் ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி ருக்மிணியை கண்ணன் ஹரணம் அதான் தான் சொன்னான் அந்த ருக்மிணி எவ்வாறு வந்து கொண்டு வரப்பட்டாலுங்கிறத கேட்டு சண்டை ஏற்படது கேட்டு அப்படியெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏ ராஜன்னு அப்படி வந்து பரீட்சத்தை கூட சொல்கிறார் துவாரகாப்பட்டினத்தில் அப்படி லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மகால ருக்மிணி தாயாருடைய கூட இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான அந்த கிருஷ்ணனை பார்த்து அந்த பட்னவாசிகள் துவாரகாப்பட்டினவாசிகளான ஜனங்களுக்கு மகாமோதகா அபூது துவாரகாயாம் புரோகசாம் அந்த பட்னவாசிகளான துவாரகை பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜன மகா சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்பட்டது அப்படி சொல்லி முடிக்கிறார் மறுபடியும் விவரமா இருக்கிறது பார்ப்போம் ஐம்பத்தி ஆறுல இருந்து அப்பொழுது துவாரகை வந்து மிக அழகாக அலங்காரம் பண்ணப்பட்டிருந்தது உயரமா தூக்கி கட்டப்பட்ட கொடிகள் விதானங்கள் பல வகை புஷ்பா மாலைகள் அதுக்கப்புறம் ஆடைகள்லாம் அதுக்கப்புறம் தோரணங்கள் அதுக்கப்புறம் ரத்ன தோரணங்கள் பத்தாக்கைகள் அப்படியெல்லாம் கட்டப்பட்டு மிகவும் பிரகாசமாக இருந்தது அழகாக இருந்தது ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசல்லையும் மங்கள வஸ்துக்களை வச்சுக்கொண்டு பூர்ண கும்பலெலாம் வச்சுப்படி இருந்தது நாலு பக்கமும் அந்த அகில் தூபம் அதாவது சந்தன தூபம் சந்தன கட்ட தூபம் போட்டு அப்படி தீபங்கள் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு அப்போ நார் சிந்தியாவில் இந்த இந்த வந்து வழக்கம் உண்டு அப்படி தீபங்கள்லாம் ஏற்கை அழகாக தீப தீபங்களுடைய வரிசையா இருக்கு அப்படி பண்ட அப்படி பொன்னார்கள் வைக்கிருந்தார்கள் இப்படி கல்யாண அழைப்பிற்கு ஒற்றுக்கொண்டோ திருமண அழைப்பு அதாவது இப்ப விதிவதப்பையமேன்னு சொல்லிருக்கோமே அதுதான் அது காமிக்கிறாரு அப்போது திருமண அழைப்பிற்கு அதற்கு அதற்கு பிரகாரம் அங்கே வந்தார்கள் ராஜாக்கள்லாம் மற்ற ராஜாக்கள் வந்தார்கள் சமுத்திரத்துக்கு நடுவில் கட்டியிருந்தாலும் அதற்கு போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்கேன் அது வழியாக ராஜாக்களுடைய யானைகள் யானைகள் ஏறி வந்தார்கள் அந்த யானைகள்லாம் மதம் பிடித்த ஆண் யானைகள் அது வந்து ஜலத்தை பெருக்கிறது மரஞ்சலம் அந்த மரஜலம் வந்து வீதிகளை இந்த ராஜவீதிகளை அப்படி நினச்சிருக்கு வீட்டு வாயில்களில் ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாயில் வாசலையும் வாழை மரம் நம்ம வீட்டில் கற்று கட்டுறோம் இல்லையா ஏதாவது ஒரு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதையும் ஒரு உபநயனோ ஒரு ஆயுஷோமோ ஒரு உபநயனோ ஒரு கல்யாணம் இல்லை பந்தல் போட்டு பண்ணுவார்கள் அந்த மாதிரி வாழை மர மரங்களும் அந்த பாக்கு கொலைகள் அதெல்லாம் கட்டப்பட்டிருந்தது இந்த தென்னாட்டில் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் அப்படியே இருந்தது மிகவும் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு பரபரப்போட இங்கே எங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கார்கள் அந்த ஜனங்கள் கௌரவர்கள் சிறுந்தியர்கள் கேக்கையர்கள் விதர்பர்கள் விதர்பர்னா அந்த விதர்ப தேசத்தில் வந்தாச்சு அந்த ருமிணியினுடைய தாயார் தகப்பனார் வந்தாச்சு அப்போ யார் அவர்கள் குந்தி போஜர்கள் இப்படி பலவம்சத்தினர்களும் ஒத்தருக்கு ஒத்தர் எல்லாம் அப்படியே மீட் பண்ணி அதுவும் மீட்டிங் பாயிண்ட் மாதிரி ஆகிடுச்சு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி மீட்டிங் பாயிண்ட் மாதிரி எல்லாரும் க்ஷேமத்தை விசாரித்து எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனந்தமாக கொண்டாடினார்கள் அப்படி கிருஷ்ணன் வந்து ருக்மிணிய கொண்டு வந்ததை பற்றி கொண்டு வந்ததை பற்றி அங்கங்க பேசிக் கேட்ட ராஜாக்களும் ராஜ கண்ணிகளும் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்படி ராஜனே அப்படின்னு பரீட்சை போட்டு சுகபிரமன் சொல்ல சொன்னார் இப்படி மகாலட்சுமி அவதாரமாக இருக்கக்கூடிய ருக்மணியோட அந்த மணமகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சிவன் நாராயணனுடைய ரூபமான அந்த கிருஷ்ணன் அப்படியும் சேர்ந்து இருக்கிறத கல்யாணம் செய்து கொண்டு அப்படி மண பார்த்த துவாரகை துவாரகை நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷமும் ஆனந்தமும் பற்றி பிறம பரம ஆனந்தத்தை அடைந்தார் இப்படி ருக்மிணி கல்யாணத்தை சொல்றார் சில தெரியாத விஷயங்கள் வந்து வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டதர்ப்பணம் எந்த இடத்துல கண்ணனால அந்த ருக்மி விருப்பம் பண்ண செய்தப்பட்டானோ அதாவது அலங்கோலம் செய்தப்பட்டானோ அந்த இடத்திலேயே அவன் வந்து விட்டு நகரல அந்த இடமே போஜகடங்கிற பேரா ஏற்கனவே ஒரு பட்டணமா நான் வசிப்பதற்கு வேண்டிய போஜகடங்கிற பெரிய பட்டணத்தை ஏற்படுத்தி கொண்டான் மூலத்தில் அதிக பாடத்தில் இந்த புஸ் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது அந்த மாதிரி காணப்படுது அதாவது எப்படின்னா அவள் இருந்த இடமே போஜனால் நிர்மாணம் பண்ணப்பட்ட அப்படிங்கிற இருக்கும் அப்புறம் இந்திர துவஜங்களால் விசித்திரமான இருந்ததுன்னு அலங்காரம் பண்ணது துவாரகையில் அதுக்கு அழகு புருந்திய கொடிமரம் அதுதான் இந்திரஜம் சொல்லப்பட்டது அஞ்சு நிறமான கொடிகள் அதுவும் இந்திர துஜன் வியாக்கியானங்களை சொல்றார் இப்படி ஸ்ரீயப்பதியான கிருஷ்ணன் ருக்மணியான லக்ஷ்மியோட கூடுகிறத பார்த்து துவாரகையில் இருக்கக்கூடிய பட்டணத்து ஜனங்களுக்கெல்லாம் பரம ஆனந்தமும் சந்தோஷமும் இருந்தது இப்படி காண்பிக்கிறார் இப்போ அந்த நாராயண தீர்த்தர்ன்னு ஒரு உயர்ந்த ஒரு சன்னியாசி தான் அவர் கிருஷ்ணலீலா தரங்கணி பண்ணிருக்கார் அந்த கண்ணனுடைய ஒரு லீலைகளை மட்டும் ருக்மணி கல்யாணம் வரைக்கும் அவர் பண்ணிருக்கார் பன்னெண்டு தரங்கள் உண்டும் அந்த பன்னெண்டு தரங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த ஏன்னா நான் வந்து வெறும் கற்க பாகவதன்னா வெறும் ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லின்னு போல இது ஒரு நல்ல ஒரு இடம் அதனால் இந்த இடத்துல இந்த அவருடைய ஸ்லோகம் மாத்திரம் அப்புறம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு கத்தியம் இருக்கும் ஒரு சூர்ணிகை அது அர்த்தம் சொல்லிட்டும் லக்னாஷ்டம் இருக்குது அதை அப்படியேன்னு சொல்லிட்டும் அப்புறம் பாட பாடெல்லாம் போகிறதுல ஐயா இதெல்லாம் கிடையாது ராகம் தாழெல்லாம் கிடையாது அது சொல்லிட்டும் இந்த கல்யாண தரங்கம் இருக்குது அதுவும் சரியாக ராகம்லாம் வராது சொல்லிடுவோம் அதை முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்திற்கும் போவோம் எதங்கிரி பங்கேருகரேணு லக்னம் நபீயேரம் நமலி தம் நஜமாத்மூம் தம் நோமி நாராயணீமே ஓங்கலம் என்மூர்பூஜனூம் சமஸ்தான் சாஸ்திராக்கம் ஸ்ரீனாணீசுவரம் தம் நோமி முய இப்படி அவரை பொறுத்தவரைக்கும் உண்டான ஸ்லோகங்கள் நாளைக்கு இந்த விஷயத்தை கத்தியத்தை சூர்ணிகையாக இருக்கக்கூடிய கத்தியத்தை அப்படியே சமர்ப்பணம் பண்ணுறேன் எனக்கு வந்து ராகமும் தாளவும் வராது குரலும் சரி நான் வந்து இந்த இது சொல்கிறதே பாகவனம் சொல்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதனால் இஸ் அடுத்து நாளைக்கு இதை பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம்